அவர்கள் நோயுற்ற போது தங்கள் வீட்டிலே உட்கார்ந்து அவர்களின் பின்னால் சிலர் நின்றவாறை தொழுதார்கள் அப்போது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அவர்களை அமரும்படி செய்கை செய்தார்கள் அவர்கள் தொழுது முடித்த பின்னர் இமாம் பின்பற்றப்படுவதற்காகவே நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் ருக்கு செய்தால் நீங்களும் ருக்கு செய்யுங்கள் அவர் தலையை உயர்த்தினால் நீங்களும் தலையை உயர்த்துங்கள் அவர் உட்கார்ந்து தூழுதால் நீங்களும் உட்கார்ந்து தூளுங்கள் என கூறினார்கள்